வணக்கம் ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொதிரிவு குவியலுக்காக நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று சோவியத் ஆக்கிரமிப்பு நாள் ஜோர்ஜிய நாட்டில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் புதிய அமெரிக்க தூதரகத் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் லிண்டா தாமஸ் மூன்று அமெரிக்காவில் ஊழல் தடுப்பு சாம்பியன் என்ற விருதினை பெற்ற இந்தியாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அஞ்சலி பரத்வாஜ் இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ அன்று உலக புத்தக கண்காட்சி சமீபத்தில் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டு DRDO என்னும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது மூன்று இருபதாவது தேசிய பாரா நீச்சல் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்